प्रपन्न नमः, शक्यसे ிாத்தய दिव्यं ददामिते நம पश्यमे योगमैश्वरं। भगवान श्री பசியமே அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ணி கொண்டபடி விஸ்வரூபத்தை உடனே அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் ஆனால் அர்ஜுனனுக்கு அது சரியாக அவனுடைய கண்களுக்கு புலப்படலை அதை அர்ஜுனனே கொஞ்சம் நேரத்தில் வர்ணிப்பான் பார்க்கலாம் நாமன் ஆனால் பகவான் விஸ்வரூபத்தை காட்டினாலும் உனக்கு இந்த ஊனக்கண் ஊனக்கண்ணுன்னா இந்த மாம்சக்ஷு பிராகிருத்த பிரகத்தினால் உண்டான சக்ஷு மாயாசக்தியினால் உண்டு பண்ணப்பட்ட இந்த கண் இன்னொரு பாஷையில் சொன்னால் விருப்பு வெறுப்பு நிறைந்த பார்வை அப்படிங்கிறதும் நம்ம மறைமுகமாக புரிஞ்சுக்கணும் நேரடியாக இல்லை விருப்பு வெறுப்புகளோடு கூடிய பார்வையினால உலகத்தை பார்த்தா இறைவனுடைய விஸ்வரூபம் விளங்காது விருப்பு வெறுப்பை நீக்கினாலே நாம் பார்க்கிறதெல்லாமே நமக்கு இறைவனுடைய காட்சியாக தெரியும் பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா கேட்கும் ஒலியிலெல்லாம் நிந்தன் கீதம் இசைக்கு தடா நந்தலாலான் பச்சை நிறம் தோன்றுதையே இப்படியெல்லாம் நம்ம அந்த பாட்டில் பாரதியார் பாடி கேட்டிருக்கோம் அதுக்கு நல்ல உயர்ந்த மனம் வேணும் திருப்பு வெறுப்பற்ற நடுநிலையோட கூடிய ஒரு மனம் இருந்தால் தான் இருக்கிறத அழகாக பார்க்க முடியும் இருந்தாலும் அனேன ஸ்வசக்ஷா ஏவ மாம் திரஷ்டும் நது சக்கியத்தை இந்த தூங்கிறது முதல்ல போடுக்கணும் தூ ஆனால் நான் விஸ்வரூபத்தை காட்டின்னு இருக்கேன் தூ ஆனால் என்னை விஸ்வரூபஸ்வரூபமாகிய இருக்கிற எண்ணெய் இந்த மாம்சக்கண்ணால் இந்த மாம்சக்கண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறியாமை விருப்பு வெறுப்பு உடைய தன்மையோடு பார்க்க முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சாதாரணமாக என்னன்னா ஊனக்கண்ணால் என்னுடைய விஸ்வரூபத்தை நீ காண முடியாது ஆகவே நான் என்ன பண்ணுகிறேன் தே திவ்யம் சக்ஷுகு ததாமி உனக்கு நான் தெய்வீகமான கண்ணை அப்ராக்கிருத்தம் சக்ஷுகு அப்ராக்கிருத்தம்னா இந்த பிரகிருதி சம்பந்தப்படாத கண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நாம் அதனுடைய ஆழத்தை புரிந்து கடினம் நம்ம நமக்கு புரிகிற பாஷையில் இதை புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அதை சொல்கிறேன் சில சமயம் சில கற்பனைக்கு எட்டாத ஒரு மாபெரும் சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும் சில சமயம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பார்வையை கொடுக்குற சக்தி பகவானுக்கு சில மகான்களுக்கும் இருக்கிறதே நாம் கேள்விப்படுறோம் அதையெல்லாம் நாம் ரேஷனல் மைண்டோட லாஜிக்கலாக அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது அதுக்கெல்லாம் தெய்வீகத்தை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்குரிய சாதனங்களையெல்லாம் கடைப்பிடிச்சா தான் தெரியும் இங்கே பகவான் என்ன சொல்லுகிறார் திவ்யம் சக்ஷுகு தே நான் உனக்கு தெய்வீகமான இந்த மாயாசக்தியிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றல் படைத்த கண்ணை உனக்கு கொடுக்கிறேன் மே ஐஸ்வரம் யோகம் பஷ்ய என்னுடைய ஈஸ்வர சம்பந்தம் ஈ்வரன் இந்த பிரபஞ்சம் முழுக்க சம்பந்தப்பட்டிருக்கார் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கார் அனைத்தையும் ஆளக்கூடிய எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிற என்னுடைய யோக சக்தியை அதாவது சேர முடியாததையெல்லாம் சேர்க்கிற சக்தி இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நாம் நினைக்கக்கூடியதெல்லாம் நடக்கிற தன்மை இதையெல்லாம் உனக்கு காட்டுகிறேன் பார்ப்பாயாக மே ஐஸ்வரம் யோகம் பஷ்ய அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு தெய்வீக கண்ணை கொடுத்து அனுகிரகம் பண்ணிவிட்டார் அப்படி புரிஞ்சுக்கணும் நாம அவர் கண்ணை கொடுத்தாருன்னு இங்கே இல்லை நான் உனக்கு இந்த கண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி பிரதிஜை பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டார் ஆகவே அர்ஜுனா ஊனக்கண்ணால் இம்மாபெரும் பிரபஞ்சத்தையே இறைமயமாக காண இயலாது தெய்வீக கண்ணால் விருப்பு வெறுப்பற்ற வேண்டுதல் வேண்டாமை இல்லாத தெய்வீக கண்ணால் தான் இதை நீ காண முடியும் என்று பகவான் சொல்லி அவனுக்கு அந்த தெய்வீக கண்ணை அனுகிரகம் செய்து விட்டார் தாற்காலிகமாக அவனுக்கு அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய விருப்ப வெறுப்புகள் எல்லாம் எடுத்து தெய்வீக தன்மையை அவனுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் இனி சஞ்சயர் வாயிலாக விஸ்வரூப வர்ணனை நிகழப்போகிறது அதை நாளைக்கு நாம் படிக்கலாம் நாம் சக்கியசே திரஷ்டம் அனேனை திவ்யம் ததாமி தே